பாடம் இருபத்தி ஆறு மிம்பர் மீது நின்று சொற்பொழிவு நிகழ்த்துவது நபிசல்லாஹு அலஹி அவர்கள் மிம்பர் மீது நின்று சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் என்று அனசிறுவில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள்